வணக்கம் நண்பர்களே நெற்றினின் ஹாரி பாட்டர் நீதி அரவிந்த் ஹேரி கொலைகாரன் அஸ்கபன் சிலையிலிருந்து தப்பியதாக நியூஸ் வந்தது அவன் வெளியில் உலாவும் இந்த சமயத்தில் ஹாரி தனது சொந்தக்காரங்களோட சண்டை போட்டு வீட்டு விட்டு வெளியே வந்துட்டான் இப்ப வெளிய ரோட்ல ஓடி வந்துட்டு இருக்கான் நம்மள எப்படியும் நம்ம மாயத்தை யூஸ் பண்ணியிருக்கோம் தந்திரத்தை யூஸ் பண்ணிருக்கோம் நம்ம மாயத்தால் வந்த கோபத்தை யூஸ் பண்ணி ஒரு அம்மாவை நிலைய உலக செஞ்சிருக்கோம் இது நிச்சயமா அமைச்சகத்துக்கு தெரிஞ்சிடும் நம்மள சித்தியமா நிச்சயமா ஸ்கூலோட்ட தூக்கிடுவாங்க நம்மிடம் உள்ள போன்ற மாய உலகம் சம்பந்தமான எல்லா ஆயுதங்களையும் பிடித்து பிடுங்கி நம்மள ஜெயில போடுவாங்க அதுக்குள்ளே தப்பிச்சு ஓடணும்னு எவ்வளவு முடியுமோ ஸ்பீடா ஓடுறான் ரோட்ல ஒரு இடத்துல ஓடி போய் ஓடுறான் உள்ளுணர்வு என்னன்னு திடுக்கிட்டு திரும்பி பாக்கறான் ஏதோ ஒண்ணு கண்ணுல இருந்து மறையுது அந்த இடத்துல மறைஞ்சு போற மாதிரி இருக்கு பார்த்தா மிக பெரிய கருப்பான ஒரு நாய் அவன் கண்ணுல ஒரு செகண்ட் தெரிஞ்சு இன்னொரு பக்கம் அடுத்த செகண்டே மறைஞ்சிருச்சு ஒண்ணும் புரியல அப்ப தூரத்துல இருந்து ஒரு பேருந்து பயங்கர வேகமா ஒரு பஸ்ரீ கிட்ட வந்த பிரேக் பண்ணி நிற்குது வாருங்கள் வாருங்கள் வாருங்கள் பேருந்தில் ஏறி கொள்ளுங்கள் மாய உலகிலிருந்து வழித்தவறியவர்கவறியவர்களுக்கானவேடும் இந்த பஸ் மாய உலகில் நீங்கள் எங்கு வழி தவறினாலும் உங்களை காப்பாற்ற உடனே விரையும் இந்த பேருந்து உடனே உடனே ஏறிக்கொள்ளுங்கள் அப்படின்னு உள்ள இருக்கிற கண்டக்டர் கத்துறாரு ஹேரிக்கு உடனே சந்தோஷம் அப்பா தப்பிச்சு இந்த பஸ் உதவி உதவியா இருக்கா எப்படி ஏறி இல்லண்டா வர வேகத்தை பார்த்தா பிச்சுட்டு ஓடும் போல நீ சந்தோஷமா ஏறான் ஹம் ஹாரியோட அறிவு இந்த சமயத்துலதான் ஒழுங்கா வேலை செய்யறன்னு நம்ம சொல்லணும் நம்ம ஓடி வரோம் கரெக்டாக நம்மளை கூப்பிட்டு வழி தவறினு கூட்டுறதுக்கு கூப்பிடறதுக்கு ஒரு பஸ் கரெக்டா வருதே இப்படி எல்லாம் நடக்க சான்ஸ் இல்லையேன்னு ஹாரியோட வழக்கமா வேலை செய்யறவனோட கூர்மையான முளை இப்ப வேலை செய்யல ஹேரி சந்தோஷமா உட்கார்ந்து உள்ள வாங்க சார் உட்காருங்க எங்க போகணும் டிக்கெட் வாங்குங்க இந்த பஸ் லாஸ்ட் எங்க போகணுமா அப்படின்ற ஹாரி சரி உங்கள் பேருந்தா ஹாரிக்கு என்ன பேர் சொல்றதுன்னு தெரியல அவசரத்துல ஏறிட்டான் சரி அவனுக்கு ஏன் வந்த ஒரு பேர் சொன்ன உண்மையான பேர் மட்டும் சொல்லக்கூடாதுன்னு முடிவில் இருக்கிறான் இப்போ கொஞ்சம் உங்களை வேலை செய்ய ஆரம்பித்து ஆரம்பிக்குது நெவில் லாங் பாட்டம் அவனுக்கு ஸ்கூல்ல அவனுக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்டோட நேம் சொல்லான் ஓ அப்படின்னு ஒரு பொருள் பொதிந்த சிரிப்பு சிரிச்சிட்டு இந்த டிக்கெட் வாங்க சந்தோஷமா உட்காருங்க நீங்க சொல்ற இடத்தடைய எப்படி முக்காம நல்லா உறங்கிட்டே வாங்க நல்லா ரெஸ்ட் எடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கண்டக்டர் அவர் முன்னாடி போயிடுறாரு அப்புற அைட் நீங்க பஸ் ஓட்டுவீங்களா இந்த மாதிரி பஸ் எல்லாம் ஆமாம் இது இரவு நேரம் பேருந்து சேவை என்னுடைய தொழிலே இரவு தொழில்தான் நீங்க சந்தோஷமா வாங்க ரெஸ்ட் எடுத்துட்டு வாங்க அப்படின்னு சொல்றாரு இப்படி ஒரு பேரா இருக்குறான் இங்கும் ஓடுறதுக்கு வழியில அங்க உங்களை ஏத்துறதுக்கு செஞ்சிருக்கணும் வாங்க அப்படின்னு இறக்க இறக்குறக்க போறாரு படியில கீழே நிக்கிறாரு மினிஸ்டர் கொர்னிலியஸ் அவ்வளவுதான் நான் முடிஞ்சது யார்ட்டன்னு தப்பிச்சு ஓணும்னு நினைச்சோமோ எந்த அமைச்சகத்தின் தப்பிச்சு ஓணும் நினைச்சோமோ அங்கேயே பஸ் நம்மளை எழுத்துட்டு கொண்டு வந்துச்சு படுபாவே என்ன ஏமாத்தி கொண்டு ஸ்டான் ஹாரி வச்சுட்டு இருக்காரு மினிஸ்டர் முகத்த முகத்தை பாக்குறான் கோவம் இருக்கிற மாதிரி தெரியல ஹாரி பாட்டர் அப்படின்னு கொர்னிலியஸ் பட்ஜும் சந்தோஷமா கூப்பிட்டு இறக்குறாரு அன்னைக்கு ஸ்கூலுக்கு வந்து டபுள் டாரை எடுத்துட்டு போகும்போது சஸ்பெண்ட் பண்ணி ஹெட் மாஸ்டர் தொழிலி எடுத்துட்டு போகும்போது அவருக்கு இருந்த அந்த கோவம் அப்ப ஒரு கையால் ஆத்தனம் எதுவும் இருக்கிற தெரியல வீரமா இருக்காரு சந்தோஷமா இருக்காரு ஹாரி வாங்க வாங்க உங்களை எங்க அமைச்சகத்துக்கு கூப்பிடுறதுக்கு நாங்கள் ரொம்ப பெருமைப்படுறோம் ஹேரிக்கு மனசில் எதோ தோணுது அப்ப நம்ம பண்ணுதுன்னு தெரியாமல் போச்சோ ம் ஹாரி நீங்க உங்க பயத்துல நியாயம் இருக்கு நீங்க தப்பிச்சு போலான்னு நினைச்சிங்க நீங்க செஞ்சது தப்போன்னு நினைச்சீங்க பட் மாய உலகத்துல எல்லாம் சகஜம் எங்களுக்கு தெரியும் எங்களுக்கு உங்க மன தெரியுது நீங்க செஞ்சது தப்பே இல்லை உங்களை பத்தி தப்பா ஒரு ஆண்டி பேசிருக்காங்க நீங்க கோபத்தில் நீங்களா அறிஞ்சு செஞ்ச தப்பு இல்லை நாங்க அங்க போய் ஆட்களை வச்சு சரி பண்ணிட்டோம் என்னது சரி பண்ணிட்டீங்களா எப்படி சரி பண்ணீங்க ஒண்ணும் இல்ல அங்க இருந்தவங்களுக்கு இந்த மாதிரி ஒரு சம்பவமே நடந்த மாதிரி ஞாபகம் இல்லாம செஞ்சிட்டோம் அவங்களை எல்லாத்தையும் மறக்க வச்சு பழையபடி அவங்க ஆண்டியும் பேசிட்டு இருக்கிற மாதிரி வீட்டுக்கு போனதையே மறக்க ஓ நீ ஹரி ஷாக்கல் அடைய அப்ப அப்ப என்ன தண்டிக்கலையா என்ன ஹரி ஆரம்பத்துல இருந்து சொல்லிட்டு இருக்கேன் நீங்க செஞ்சது தப்பு இல்லைன்னு சொல்றேன்ல அதுவும் இந்த காலத்துல நீங்க இங்க இருக்கிறதா உங்களுக்கு நல்லது உலகத்துல உங்களை சுத்தி மாபெரும் ஆபத்துக்கு அவங்கள சூழ்ந்துருக்கு நீங்க ஏறூம்லயே சந்தோஷமா இந்த சம்மர்ல கழிக்கலாம் அப்படின் ஹாரிக்கு ஒன்னும் இவ்வளவு சந்தோஷமா நம்ம கிட்ட இப்படி பேசுவாரான்னு சரி ஏதோ நல்ல நடந்திருக்கு ஹாரி கொண்ட நாள் தங்குறான் அவனுக்கு முழு சுதந்திரம் இருக்கு ஹாரி நீங்க பகல்ல பக்கத்துல இருக்க களைகளுக்கு மட்டும் போய் நீங்க என்ன ஒண்ணாலும் பாக்கலாம் அப்படின்றாரு இந்த கடை தான் அவங்க ஸ்கூலுக்காக புக்ஸ் வாங்குற கடை அங்கே எல்லா பொருட்களும் இருக்கும் புக்ஸு வாண்டு ஃபர்ஸ்ட் இயரில் வாண்டு வாங்கின மந்திரக்கோள் வாங்குன கடை தேவையான ட்ரெஸ் வாங்கின கடை எல்லாம் அங்கே இருக்குது அந்த குவிட்டிச் வாடுறதுக்கு தேவையான பொருட்கள் எல்லாம் கடையில் இருக்குது டெய்லியும் போய் பார்க்குறான் புதுசாக ஒரு பொருட்கள் உற்பத்தி செய்கிற கம்பெனி புதுசாக ஒரு ரூம் ஸ்டிக் இறக்கியிருக்காங்க அதுக்கு பேர் வந்து ஃபயர் போல்ட்டுன்னு போட்டிருக்காங்க இன்னும்டாது இவ்வளோ நாளாக வேற ஒன்று தான் இருந்தது இப்போ ஃபயர் போல்ட்னு ஏதாவது புதுசாக இருக்கிருக்காங்களே இப்ப இவ்வளவு நிம்பஸ் டூ தௌசண்ட் வந்தது அதோட லேட்டஸ்ட் வருஷன் வச்சு தான் நம்ம மேல்ஃபை ஆட்டம் போட்டு இருந்தான் ஃபயர் போல்ட்டு பார்த்தாவே பிரம்மிப்பா இருந்தது இந்த ஃபயர் பயங்கர விலை அவனோட சொத்துல முக்கவாசி சொத்தை எழுதி கொடுத்தா கூட கிடைக்குமான்னு தெரியல அவ்வளவு விலை அவன் பிரிங்கட்ஸ் பேங்க்ல அவங்க அம்மா அப்பா அம்மா போன பணத்துல எவ்வளவு வச்சாலும் கிடைக்குமான்னு தெரியல அதை பார்த்து பிரமிச்சு போயிருக்கிறான் ஐயோ இது கிடைச்சா நல்லா இருக்குமே நல்லா இருக்குமே நல்லா விளையாடலாமே இதை வச்சு நல்லா இது பறக்கிறதுலாம் அப்படியே மேனுவல் புக்ல போட்டுருக்காங்க பயங்கரமா தொட்ட ஒன்னு நிம்பஸ் டூ தௌசண்ட் பறக்கும் இது வந்து பார்த்தா அவன் நினைக்கிறதுக்குலாம் கீழ்படியும்னு புக்கில் போட்டிருக்கு ஆஹா இப்படி ஒரு ஃபயர் மட்டும் கிடைச்சா நல்லா இருக்குமே மினிஸ்டர் கிட்ட கேட்கலாமான்னு ஹரிக்கு எப்படி யோசனையா இருக்கு சரி ஓவர அட்வான்டேஜ் எடுத்துக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு விட்டுடுறான் அப்புறம் வழக்கம் போல கொண்டு நாளில் ஹெர்மியானி வந்து இனிமேல் அவர் எங்கே கூட இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி ராணோட வீட்டுக்கு கூப்பிட்டு போய்றாங்க அங்கே வளக்கம் போல ஹரி பாட்டுரு ஹர்மியாணி ராணா இருக்காங்க என்ன ஹர்மியாணி இங்கே வந்துட்டு உங்கள் அப்பா எங்க ம் அவங்களோட இருந்ததுக்குன்னால் போதும் உங்கள் ரெண்டு கூட ஜாலியாக இருக்கலான்னு வந்துட்டேன்னு ஹர்மியாணி சொல்கிறா அப்புறம் டெய்லி வழக்கம்போல் இந்த கடைக்கு போகிறாங்க ம் ராண்கையில் ஒரு அவன் எப்பயுமே ஒரு எளிய வளர்க்குறான்னு சொன்னான் ஹர்மியாணிக்கு புதுசாக ஆசை வந்தது நானும் ஒரு உயிரினத்தை ஒரு பெட்ட அனிமலை வச்சுக்கலான்ட்டு இருக்கேன் டம்பிள்ட வச்சுருக்காரு ராணுவ வச்சிருக்காரு நானும் வாங்கி வச்சுக்கலாமேனு ஹாரி ஹர்மியானே ஆசைப்பட்றா இந்த பா இதை பார்த்து ஹாரிக்கிட்டேயும் கேட்குறா நீ ஏதாவது ஒரு பெட்டனிமலை வாங்கிக்க ஹரின்னு இல்லைம்மா எனக்கெல்லாம் ஆசை இல்லை நீ வேணா வாங்கிக்கவும்னு சொல்கிற அப்போ ஒரு பூனை அவள் காலுக்கு கீழே பயங்கர வேகமாக இன்னும் ராணுக்கு பயங்கரமாக அதை பார்த்தோன்னே கோவம் வருது வாங்குறது வாங்குற இந்த மாதிரி பூனை எல்லாம் வாங்கி தொலைச்சிடாது அப்படின்னு ரான்னு சொல்கிறான் உடனே ரொம்ப சந்தோஷம் இல்ல இல்ல இல்ல எனக்கு இந்த பூனை ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு நான் வாங்கியே தீர்வேன் இது மாதிரி ஒரு பூனை தான் எனக்கு வேணும்னு சொல்லிட்டு அங்கே உள்ள போய் தேடுறா பெட்ட அனிமல் ஷாப்பில் போய் ஒரு பூனை இருக்கு அதை பார்த்தல நானுக்கு துளியும் பிடிக்கல இதோட பேர் என்னங்கன்னு கேட்கிறாங்க குருக் ஷாங்ஸ் சொல்றாங்க ஆஹா எவ்வளோ அருமையான பேர் எவ்வளோ அழகா இருக்கு நான் அதை வாங்கியே தீர்வேன்னு சொல்லி அருமையான இடம் வாங்குறா இதை வாங்காத எனக்கு அது கண்டாலே பிடிக்கல நான் வாரி எலியை வளர்க்குறேன் எலிக்கும் இதுக்கு ஆகாது வேண்டாம் சி சும்மா தேவையில்லாமல் கவலைப்படாதான் அல்லதுதான் ஆகாது இதை நான் பார்த்துக்கிறேன்ல அப்படின்னு ஹேமையான தைரியம் சொல்லி அந்த கிரிப்சாங்ஸை வாங்குகிறான் இந்த கிரிப்சாங்ஸ் பூனை எப்படிப்பட்டது இதனால் என்னென்ன பிரச்சனைகள் விளையுது என்ன இது அந்த தப்பித்து போன சீரியஸ் பிளாக் என்பவன் யார் அவனால் இந்த உலகில் என்னென்ன விளையுது ஹேரி பாட்டருக்கு என்னென்ன துன்பங்கள் வருது அவனுக்கும் வாழ்ந்த ஏதாவது சம்பந்தம் இருக்கா இதெல்லாம் வரும் பாகங்களில் பார்க்கலாம் நன்றி வணக்கம்